அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து ஏசி மனுவேல் மட்டுமே தலைமை பண்பு என்ற நிலை கடந்த நான்கு நூற்றாண்டுகளாக மாற ஆரம்பித்திருக்கிறது மச்சத்தை போல பிறப்பில் தோன்றுவதல்ல தலைமை பண்பு சரித்திரம் நிரூபித்திருக்கிறது எல்லா நிலைகளிலும் அயராத உழைப்பும் தன்னலமற்ற தன்மையும் துணிவும் முயற்சியும் அர்ப்பணிப்பும் இருப்பவர்கள் வைராக்கியத்துடன் போராடினால் தலைமை பதவியை அடைய முடியும் என்பது இன்று அறிவியல் ரீதியாக உணரப்பட்டு விட்டது எளிய குடும்பத்தில் பிறந்து ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து அதிகம் படிக்காவிட்டாலும் இராஜ நீதியால் அகில இந்திய தலைமையை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் தொடர்ந்து முதலமைச்சராய் பணியாற்றிய பெருந்தலைவர் காமராஜர் தலைவர்கள் பிறந்த பரம்பரையில் பிறக்கவில்லை காஞ்சிபுரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து அங்கேயே பச்சையப்பன் பள்ளியில் படித்து பின்னாளில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அசைக்க முடியாத உரைகளை ஆற்றி தமிழக மக்களால் அன்புடன் அண்ணா என்று அழைக்கப்பட்ட சி என் அண்ணா பண்பு தகுதியால் வருவதே என்பதற்கு தகுந்த அடையாளம் ஆம் தலைமையை தேடி நீங்கள் செல்லாதீர்கள் தலைமை உங்களை தேடி வந்தால் விட்டு விடாதீர்கள் சிந்திப்போம் சிறந்த தலைமை பண்புடன் வாழ்வோம் நன்றி